ராத்திரி வேலையை வெளிப்பெருங்க திடிக்கக்கூடிய ராத்திரியாக நிறைவாக பெற்றுக் கொள்ளக்கூடிய ராத்திரியாக நெருங்கி உரையாடக்கூடிய ராத்திரியாக கற்பித்திருக்கிறபடிதான் யாவரும் அதிகமாக பயன்படுத்தி தேவாசிரியான நிறைவாக பெற்றுச் செல்ல வேண்டும் என்று தேவசோத்திரை கேட்டதில் ஆசைப்படுகிறோம் தூங்க வேண்டுமானால் பகலிலும் தூங்கலாம் ராத்திரியும் தூங்கலாம் நம் தோகத்தில் கஷ்டமான வேலைகளை செய்து கொண்டு கலைப்பாக இருக்கிற உணர்வுகளெல்லாம் நமக்கு வர முடியும் இப்படிப்பட்டிருப்பது எதற்காக நமக்கு கிடைப்பது அறிதான ஒரு காலங்கள் இனி வரப்போகின்றது எங்குமே சத்தமிட்டு ஆராதிக்க முடியாமலும் சூழலை பற்றி அறிவிக்க முடியாத சூழ்நிலைகள் வரக்கூடிய ஒரு காலம் வரப்போகின்ற முடிந்தால் இந்த காலங்களில் நிறைவாக நம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திட்டமிடப்பட்ட நேரங்களில் நமக்கு தந்திருக்கலாம் என்பதை உங்களுக்கு அறிவித்திருக்கிறார் அறுப்பு காலத்திலே தூங்குகிறோம் பிச்சை கேட்டாலும் என்று சொல்லி நீதிபதிகளை நாம் வாசித்திருக்கின்றதுல அதே மாதிரி ஒரு அறுவழையின் காலம் பெருமை நிறையளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் காலம் இந்த காலத்தில் செய்தி திரைக்கின்றவர்கள் வருகின்ற கோடை காலத்தில் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று நாம் அறிந்திருக்கிற முன்னாள் தேவை காலத்திலே மிக விழிப்புணர் வாத்தை இவளவுக்கு அதிகமாக கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவளுக்கு அதிகமாக கேட்டு பெற்று செல்ல வேண்டும் என்ற அறுபத்தி நூறு ஆவியானவர் அவரிடமாக இறங்கிக் கொண்டிருக்கிறார் எந்த உள்ளம் திறந்திருக்கிறதோ அங்கே மாத்திரமே ஆவியானவர் இறங்குவார் என்று அறிந்திருக்கிறோம் இந்த வாசல் தப்பதே ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவருக்கு பிரேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவோம் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று எரியேசி கதையை திறக்காத எந்த வீட்டிலும் ஆண்டவர்களான பகிர்மையில்லை கதையை திறக்காத வீட்டில் வருகிறவரை திருமணங்கள் சொந்த திருக்கிறது மனித விரும்பாமல் இருந்தாலும் சாப்பாடு அவர்களோடு உருவாக்க ஆரம்பிக்கிறார் ஆண்டவர புரியலை யார் விரும்புகின்றார்களோ யார் தனக்கு விரும்பி தேடுகிறார்களோ அங்கே மாத்திரமே அவர்கள் செயல்படுகிறார் என்று அறிந்திருக்கால் உள்ளவெல்லாம் தேவன்பு பெற்றுக் கொள்ள வேண்டும் நிறைவாகி பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு வாடி கடிவர வேண்டும் ஏதான ஆசீர்வாதங்களை பெற்றிச்செல்ல வேண்டும் என்ற உணர்வு நாம் தேவசனத்தில் காணப்படும் நல்லது வசனங்களில் வாசிக்கலாம் பதினேழ்தது அதினத்தோம் ஏழாம் அதிகாரம் மூன்றாவது அவசரம் எந்த நெய்ட்டிணனாக நீர் அழிப்பவராகி ஏசு திருத்தமின் அறிவே நித்யத்தவர் என்று அருமையராகி ஆண்டவர் சொல்கிறார் தேவனை அறிகின்ற ஒரு அறிவு தேவனை பற்றி அறிகிற அறிவு தேவனையே அறிந்து கொண்ட ஒரு அறிவாக இருக்கின்றது அதனால் நித்தியவனாக அகலும் என்று சொல் ஆண்டவர் சொல்கிறார் தேவனை பற்றி படித்தவர்கள் பண்டிதர்கள் அரசியல்வாதிகளோடு அறிந்திருக்கிறார்கள் அரசு ஆண்டோட பேச்சாளர்கள் அறிந்திருக்கிறார்கள் சாப்பாடு நிகழ்ச்சி என்றாக அறிந்திருக்கிறார் அப்போசன் உண்ட காலத்திலே இருக்கின்றே அப்போ அவரை அறிந்ததில்லாக இருந்த நேரத்தில் ஆண்டவர் என்றும் சொன்னதாகவே கடந்த வாசத்திருக்கின்றோம் அங்குதான் அப்படிப்பட்ட அழகின்ற பெருகிக் கொண்டு வருகின்றது இங்கே கடவுளையே அறிகின்ற ஒரு அறிவோம் கடவுள்கூட இணைந்து ஆளுகின்ற ஒரு வாழ்க்கை கடவுளை ருசித்து ரசித்து கழுகின்ற ஒரு அறிவோம் அந்த தருவத்துக்குள்ளேயே கடந்த நாடு கடந்து செல்ல வேண்டும் ஒன்றான அறிவிலே நித்திய ஜீவனம் தெரிவிக்கிறபடிதான் அதுதான் நித்திய ஜீவனாக மாறுகின்றது அந்த ஜீவன நிலை கருவிருந்தும்பான் ஆரம்பிக்கின்றது கோடிக்கணக்கான மக்கள் இந்த ஜீவனை பெற்றுக் கொள்ளாமல் இயேசு நாதிரி பற்றி அறிந்திருக்கிறார்கள் புத்தகத்தின் வாயிலாக பேசுநாதிரை குறிப்பிட்டவர் எங்கே பிறந்தார் அளிக்கப்பட்டார் என்பதால் ஏற்றுகரிசை குறித்து மக்கள் அறிந்திருக்கிறார்கள் இத்தேவனே அறிவித்தார்கள் அவளை அவன் தன்னுடைய மனைவி அறிந்தால் அவனோட குமாரமே பெற்றாலும் என இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை குறிப்பிடுகின்றது கடவுளோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை கூட நாம் வந்திருக்கின்றபடினால் பிறாக்காலத்தை அவருக்காக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானது ரெண்டு வருது இரண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே அப்போ சிவாகிவர் ரெண்டு குழந்தை இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் எப்பொழுது எங்களை வெற்றி சேர்த்த பண்ணு எல்லா இடங்களிலும் எங்களைக் கொண்டு அவரே அருகின்ற அறிவின் வாசனை வெளிப்படுத்த வேண்டியதற்கு சேர்த்தனர் தேவனே அருகின்ற அறிவில் தேவனே விட இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கையை மிதமாக அறிவிக்கும்படியான கிருதி அதிசனையிலே ஒரு விசுவாசியை காணும்பொழுது வேறு விசுவாசிகள் ஆகும்பொழுது பரிசுத்தாதி பற்றியதா என்று கேட்கிறார்கள் பெறவில்லை என்று சொன்னால் அவருக்காக ஏன் என்று கேட்டு உபதேசித்து நியாயசாரம் தப்பினமாக இரண்டாவது நியாயசாரம் கொடுத்து அப்படி இரண்டாவது கொடுத்துருக்கிறார் என்று தொழில் திருட்டவர்களும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் மூலிகையவர்களும் சொல்லினார்கள் வெளியே எடுத்தவர்களுக்கு இரண்டாவது கொடுத்தார் என்று தெரிய என்ன இதுலமா என்பதை அங்கு மேல தேவையின் பிள்ளைகளாக நாம் எவ்விதமாக தேவனோடு மனிதன் இரண்டரை கலந்து கொள்ள வேண்டும் தேவனோடு கணிக வேண்டும் அறிகின்ற அறிவு என்று அந்த வாசலையை வீசிக் கொண்டிருந்தார்கள் நாம் அந்த நல்ல கருதிகளை பெற்றிருக்கின்றபடிதான் இந்த அறிவினை நாம் இன்னும் அதிகமாக வளர்ந்தோம் தேவனோடு உரையாடுகின்ற உரையாட்டத்தில் என்னென்ன மேன்மை இருக்கின்றது என்னென்ன மகிழ்ச்சி இருக்கின்றது என்னென்ன ஆசிரியர் அமர்வு இருக்கின்றது வேண்டும் என்று ஆகிய நபர் விருதுகின்றார் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தின் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் ஏழியின் குமார்களை குறித்து கதவுக்கு அறிய ஆசைக்கலாம் ஒன் சாமியல் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை ஆசாரிய ஊழியம் சென்று கொண்டிருந்தார்கள் பற்றி அறிந்திருந்தார்கள் ஆசாரிய ஊழியத்திற்கு வந்திருந்தார்கள் அவர் அறியவில்லை கதவுடைய ஆணையர்கள் பெற்றுக் கொள்ளாதவர்களே நெருங்கி வாழக்கூடாததாக எடுத்தபடினால் பேலியானின் மக்களாக மாறிவிட்டார்கள் இந்து மறுசத்த தேராகிய நமக்கு பதிப்பிடுகின்றது ஒவ்வொரு ஒன்றாம் அதிகாரம் வசதத்தில் கவர்னடியாக செல்லும் போது ஒவ்வொரு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசதம் தேர்தலை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேர்தலே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் இறைவனை பற்றி அறிய வேண்டும் என்ற அறிவு எல்லா உள்ளங்களிலும் இருக்கிறது என்று செலவு பிறத்துகிறார் அகே எனக்கு தெரியாமல் யாரும் போக்கு செல்ல முடியாதால் அதாவது அவர் பிரிக்கப்பட்ட காலவனைக்கு தம்மை விட்டாய்க்கு கடவுள் உண்டே என்கிற உணர்வு இருக்கின்றது காலம் செல்ல செல்ல பாவக்க அவைகள் மறைந்து போகிறது மறந்து பிறந்தது அப்படித்தான் உலகம் எல்லாருக்கும் என்ன உலகத்தை சீர்தித்தது யாரு பேர்த்து இயக்குகிறது யாரு என்றெல்லாம் எல்லா மனிதர்களும் எல்லா மதத்திலும் அறிந்திருக்கிறார்கள் அவனை எல்லாமே ஒரு அணு ஆசையாது என்று தாய் மாணவர் கூறியிருக்கிறார் அந்த அணுவை அசைக்கின்ற ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தார் தேவனை பற்றி அறி கடவுள்தான் இப்படி இருப்பார்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று அறிவுடையவனாக இருந்தார்கள் ஆனால் அந்த தேவனும் யாரு என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவணவருக்கு ரொம்ப காலம் இருந்தும் அந்த தேவனை அறிய முடியாத கடந்து போய்விட்டார் கடைசியாக அவருடைய ஆராய்ச்சியில் என்ன சொல்லி எழுதியிருக்கிறார் பிரகாசித்து விட்டால் அவருக்கு கீழே இருக்கிற மக்களுக்கெல்லாம் சூரியன் மறைந்து சூரியன் மறைக்கப்பட்டு விடுகிறது சூரியனை ஒளிபடுத்திக் கொண்டுதான் இருக்கின்றது அது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாதவனைக்கு மறைத்து விடுகின்றது அது மேலே கடவுளும் ஒளியாக இருக்கிறார் கடவுள் எல்லாம் இடத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் ஏன் உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட கடவுள்கொழுது ஒரு கரிகாரில் இந்த காரியுலுக்கூடாக கடவுளத்தில் என்னை அழைத்துக் கொண்ட போதற்கு பாடியிருக்கிறார் யாரும் தெரியாது வண்டீர்களை ராதா அமைக்க விளக்கு இல்லையே கடவுளை காண வேண்டும் என்று விரும்புகிறேன் கடவுளை அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன் கடவுளோடு கூட இணைந்து அவரை பார்க்க முடியாத ஒரு காரிறுள் நம்ம எதற்கு வைத்திருக்கிறார் வெளிச்சியமாக இருக்கிறீர்கள் அணைந்து விளக்குகளாக அல்ல வெளிச்சியமாக இருக்கிறீர்கள் எல்லில் இருக்கிற மக்கள் இறைவனை காணுவதற்கு நம்மளாறு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்று நம்ம வைத்திருக்கிறபடிதான் நாம் இப்போது எரிந்து வரகாசுகிற விளக்காக இப்படிப்பட்ட நாக்காளங்களை மிக அருமையாக பயன்படுத்தி நம்முடைய வெளிச்சம் நிறைவாக இருக்கும்படி பாத்திரம் கொண்டிருக்கும்படி நம்முடைய அனுபவங்களை பெரிதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆவியான மனிதன் காரின் மனுஷனை நெருங்குகின்ற போது கடவுளை விட்டு தூரமாக கடவுளை அறிந்திருக்க கடவுளை பற்றி அறிந்திருக்கிறார் கடவுளை நெருங்கி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அடைய முடியவில்லை அப்படி உலகத்திலும் கோடிக்கணக்கான மக்கள் இயசியராஜர் கடவுளை என்று அறிந்திருக்கிறார்கள் அந்த கடவுளோடு கூட இணைந்த அந்த ஜீவனுக்கு பிரேசிக்க பிரியானமாக இருக்கிறது என்றால் நமக்கோ கருந்த கருதி கொடுத்திருக்கிறார் இது அடிப்படையாக அறிவதியை அந்த ஜீவன் நம்மளை பொருக வேண்டும் என்று அன்பவர் விரும்புகிறார் ஆனால் அவை ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூரணப்படும் வந்தே நானும் இதனை பதினைந்து இருபது வருஷம் ஆன பிறகும் தட்டி பேசுகின்ற அந்த பரியாசுதல்களை மாத்திரமே பேசிக் கொண்டிருப்பதற்கு தெரியுமா நமக்கு வர்றாங்க அப்படினாலே இந்த குறைகள் மாற்றப்படாமல் இருப்பதற்கு நிறைவானது வரும்போது தான் குறைவான விரும்புகின்றது அந்த நிறைந்த அனுபவங்களை பெற்றுக் கொள்ளும்போது நிறைந்த அனுபவங்கள் நம்மிடத்தில் செயல்பட ஆரம்பிக்கின்றது அதனால் இப்படிப்பட்ட தேர்தல் அமைச்சர் செம்மையாக பயன்படுத்திக் கொண்டு நிறைந்த அசுவாதங்களைப் பெற்று புதிய கருதிகளை புதிய வாரங்களை பெற்று செல்ல மனதில்லாது போனபடினால் செய்யும்படி தேவனவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தே பரிசுத்தாமி எனவனே அறிகின்ற அறிவை பற்றிக் கொண்டிருக்க அவனுக்கு மனதில்லாத தேவனை அருகின்ற அறிவை அடைந்த பதவி பரிசுத்தாவி அபிஷேகத்தை திட்டமிடகு அதை பற்றிக் கொண்டிருக்க தேவலோடு உறவாடி தேவலையோட கலைகிருந்து தெய்வீக இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பாத உள்ள உருவாக ஆரம்பித்து ஏன் முடியும் அந்த அறிவர்களை பற்றி பந்து கொண்டதை மனதில்லாது போனபடினால் தேர்தலை அருகின் அறிவை பற்றிக் கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடிதான் தகாதல்களை செய்யும்படி தேவலைகளை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார் பரிசுத்தாவி பெற்ற பிறகு சிந்தைகள் பீலியான உன்னணிகள் வருகின்றது பாவ போராட்டங்கள் வருகின்றது அதுக்கு என்ன காரணம் என்றால் அந்த அறிவனை பற்றி கொண்டிருந்த கடவுளூட உரையாடுகின்ற நேரங்களை செம்மையாக பயன்படுத்தி அந்த மகிழ்ச்சியிலே மகிழ்ந்து கழுதூர்ந்த போரின்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியல நம்முடைய மனம் சிற்றின் போவதாக செல்ல ஆரம்பித்திருக்கின்றது ஆகாலும் தேவ ஜனங்கள் அவர்களிடம் விடுதலை பெற்றுக் அந்த பேரின்ப நபிலே தாகம் அந்த தேவ ஆபியான நம்முடைய உள்ள அனுபவத்தை பெற்றுப்பட்ட பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆவியான ஜீவதண்ணில் உள்ள நதிகள் புறப்பட்டு சாசி ஓடும் என்று சொல்லவில்லை ஜீவதண்ணில் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் அப்படி நதிகள் புறப்பட்டு ஓடும் போது அநேக மக்கள் தகம் திருக்கப்படுகின்றார்கள் அநேகம் செயல்படுகின்றார்கள் அநேகர் யாருந்து விடுதலை பெறுகிறார் என்று நதிகள் போகின்ற இடத்திலெல்லாம் என்ன சண்டை தேர்தல் எழுந்திருக்கின்றபடியா நம்முடைய ஜீவதண்டியில் உள்ள நதிகள் விடும்படியான ஒரு நல்ல அனுபவத்தைப் பற்றி எவ்வளவு உள்ள நதி ஆரம்பிக்கின்றது எப்படி இந்த காலான் பேச ஏழை தொடர்ந்து செழிப்படையை செய்வதற்கு ஒரு நதியை பெறப்பட்டு நான்கு வெடி ஆடுகளாக பிரிப்பது கழுவ செய்வது போல அவருடைய உள்ளது புறப்படுகின்ற ஜீவன்றி நிலையானது திருச்சிரை செழிப்பைக்கு செலுத்த செய்து திருச்செய்வுக்கு அறிந்ததற்கு எல்லாம் செழிப்படையை செய்து கணிதும்படியாக நல்ல அனுபவங்களை கொண்டு வரும் என்றும் அறிந்திருக்கிற முடிதால் இதுபட்ட நேரங்களிலே தேவையோடு உரையாடுகின்ற உரையாட்டத்தை அதிகமாக்கி கொள்ள வேண்டும் என்று ஆவியான மூன்றாவது எட்டாவது செலுத்தினாசிக்கின்ற பொழுது அப்போ சலாஹிபுத்து பவுலுடைய வாஞ்சைகள் இயக்கங்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்று சொல்லி அவர் வாசிக்கலாம் அது மாத்திரமல்ல கர்த்தனாகிய கிறிஸ்தியை அறிகிற அறிவின் வேல்லைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் கர்த்தராகிய கிறிஸ்தியை அறிகிற அறிவின் வேல்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் தேர்தலை பற்றி அறிய வேண்டும் தேவனை அறிய வேண்டும் வேண்டும் கல்கிற வேண்டும் அவரை பார்க்க வேண்டும் நிறுவன ஒரு உணர்வு அண வேண்டும் என்பதற்காக மற்ற எல்லாவற்றையும் நஷ்டமாக இருப்பிருக்கிறேன் என்னவர் சொல்லியிருப்பது போல போதும் ஆகிய நம்முடைய வாழ்க்கையிலேயே பரிசுத்தாவைப் பற்றி தேர்தலோடு உரையாடி தேவனை அருகின்ற அறிவிலே வளர்ச்சி வேறு காரியங்களுக்காக நம் பயன்படுத்த ஆரம்பிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளங்கள் தாமத்தால் நிரப்பப்படக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக ஆகிவிடுகின்றது அப்படி ஆகிவிடாத இந்த அப்போ தொலை போலொரிய கற்போல வியாபாரியுடைய மதம் ஒரு பெரிய சந்திச்சர் பெரிய அதிகாரியாக இருந்தவர் பெரிய மதிப்பும் மரியாதையும் புகழு முடையவராக ஏழை பிரமாணத்து முறை குற்றம் சாட்டப்படாமல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்தஸ்தாக யூதலகத்தில் ஒரு மேல் உள்ள மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் நஷ்டமாக குழுவாக விட்டுவிட்டு வரவழையோடு விட கழுதுகின்ற வாழ்க்கையை போதுமான தெரிந்து கொண்டார் பரிசுத்தவர்களாக இருக்கிறார் அதாவது தேவ தன்கள் இப்படிப்பட்ட நேரங்களை சென்னையாக பயன்படுத்தி நிறைந்த ஆசீர்வாதத்தை பெற்று வரும் நமது நேரங்களை மகிழ்ச்சிகரமாக கழிப்பதற்கு அதுக்கு போதுமானதாக இருக்கும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம் வீட்டிலே எல்லாம் வசதியான பொருள்கள் எல்லாம் இருந்தால் தேவைப்படும் போது எல்லாவற்றையும் எடுத்து பயன்படுத்திக் கொள்வது போல பாக்கெட் வரைய பணவை திருந்தால் தேவைப்படும் செலவு செய்து கொள்வதோடு நிம்மதியாக திருப்தியாக பயணப்படுகின்றோம் அதுபோல தேர்தல் ஆவியக்குழு என்பதற்கு நிறையாக பெற்றுக் கொள்ளும்போது அதை தியானித்து தியானித்து அந்த கிருமையோடு கூட சேர்ந்து கலகோரும் நேரங்களை அதற்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று தேவசனத்தில் கோரிக்கொண்டு ஆசைப்பது அப்படி இல்லாதவர்கள் தேர்தலைப் பற்றி தியானிக்க முடியவில்லை ஜெயிக்க முடியவில்லை தேவாசிக்க முடியவில்லை தேவனைப் பற்றி சிந்திக்கப்போனாலே சார்ந்த நேரம் சிந்தனைகள் எல்லாம் வருகிறது காரணமனால் அது இருந்தால்தான் எடுத்து பயன்படுத்திக் கொள்ள முடியும் இல்லாமல் எடுத்து பயன்படுத்த முடியாது சட்டைகள் இருந்தால்தான் அகப்பயிருப்பார்கள் ஏதாவது நிறைந்திருந்தால் மாற்றம் தான் அதை பயன்படுத்தி நேரங்களை சரியாக பயன்படுத்திக் முடியும் இல்லாதவருடைய உள்ளங்கள் எல்லாம் இதாகதான் மாறிவிடுகிறது நாம் அப்படி இல்லாமல் முடியும் பெற்றுக் கொள்ளுகின்ற நேரத்திலே அடைந்து கொள்ளக்கூடிய அது நிறைவாக பெற்றுக் கொள்வது உள்ளமானது தளர்க்கப்பட்டதாக ஆவேண்டு இருக்கிறேன் ேன் என்றெல்லாம் பத்தன் சொல்லியிருக்கிறார்டுக்கோடையண்டாகி இப்படிப்பட்ட நேரங்களில சென்னையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அது என்கிறார் கொலை செயலி உண்டாம் அதிகாரம் பத்தாண்டு சேரத்திலே ஈகமாக பரிந்துரை செய்ய வாசிக்கலாம் தேவந்தங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அப்போ விமர்சித்த பவுன் அவர் தேவாவியானவர் நம்மிடத்தில் கீழே செய்யும்போது நற்கிழிகளால் சகலவித நற்கிழிகளை ஆகிய கதைகளை தந்து தேவனை அணுகின்ற அணிகளை விரத்தி அணைந்து அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சகலவிதமான நற்கரிகள் ஆகிய கதைகள் யாருடைய தேவனை அதிகமாக அறிந்து தேவனையோடு விட உரையாடுகின்றார்கள் அவரது சிந்தனைகள் தேவனைப் பெற்று ஜெயலலிதைப் பெற்று தேவையின் காரியங்களை தேவலுக்காக கொடுக்க வேண்டும் உழைக்க வேண்டும் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே அவருக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க வருவதற்கு இடம் இருக்கு நாள் நிறைந்திருக்கிறபடி நான் அப்படிதான் அவர்கள் செய்து கொண்டிருக்க முடியும் அதனால் அவர் செல்லும்பொழுது இவர்கள் சகலீத நற்கீனமாகி கதிகளைத் தந்து தேர்தலில் அருகின்ற அறிவியல் விருப்பியடைந்து கருத்திற்கு புரியம் ஒன்றாக அவருக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படியே அவருக்கு பிரியமாக இருக்கிற அவருக்கு பிரியமாக செய்து கொண்டே இருக்க வேண்டுமா அதற்கு மாறான கிரியலிமிடத்தை ஆரம்பிப்பதற்கு காரணம் குறைந்து நீங்க இருபட நேரங்களையும் தூக்கத்திற்காக செலவழித்து அசதியாக இருந்து ஒருமணம் இல்லாமல் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்திலே பெற்றுக் கொள்ளாமல் இருக்கின்ற ஒரு அனுபவத்தினாலே இன்றைய வாழ்க்கைகள் வறட்சியாக காணப்பட்டு விடுகிறது அப்படி இருக்கக்கூடாது என்று அவை அமைச்செயலர் இரண்டு மூன்று ஒன்றாம் மூன்று நான்கு அப்போசனாகி பரிசுத்த போது எழுந்துகின்றார் தேர்தல் எழுந்துகின்றார் நம்முடைய மகிழான காரணத்தினாலும் நம்மை ஆய்த்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவதற்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய பெரிய நமக்கு தந்தே உதவியை அறிந்து இணைந்து வாழும்போது அதுதான் வானமையை வர ஆரம்பிக்கின்றது அந்த வல்லமை நம்முடைய பாவத்திலிருந்து விடுமுலையாக்கி பரிசுத்த வாழ்க்கைக்கு வழி நடத்துவது என்று தைவளை படித்தெல்லாமே பரிசிப்பதாக வாழ முடிகிறது காரணம் அந்த வல்லமை இல்லாதபடினாலும் இது ஒரு சாத்தானுடைய நல்லமையும் மதுமக்களை ஆள்கொண்டு வைத்திருக்கிறபடினால் அந்த நல்லமையிலும் விடுதலையாகி நம்மை வளர்ப்பதற்கு இன்னொரு வல்லமை ரொம்ப அவசியமாக இருக்கின்றபடிதான் வல்லவினாலும் தேவன் அபிஷேகப்படினார் அதனால் சாசன நிலைமையில் ஆகப்பட்ட யாருக்கும் ஒரு விடுதலை கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறார் சாசன நிலையில் அகப்பட்ட மக்கள் விடுதலடைய வேண்டுமானால் தேவனுடைய வல்லமை அந்த நிலைநாடு விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும் ஆகவே அந்த பேரிடர் செல்லும்போது தன்னுடைய மகிழினாலும் காரணத்தினாலும் நம்மை ஆழ்த்தவரே ஜீவனுக்கும் தேவத்தையும் வேண்டிய யாகத்தையும் அந்த பெரிய வல்லமையான நமக்கு பங்குள்ளது மட்டு இச்சையினால் உலகத்திலுள்ள கேட்டுக்கு தப்பி திய சுவாபத்துக்கு பங்குள்ளதாக போட்டு மகா மேன்மையின் அருமையுமான வாக்குத்திட்டங்களும் அதுவரைதான் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் அவரை போல மாற்றும்படியாக அவருக்கு ஒப்பாக இருக்கும்படியாக அப்படிப்பட்ட வாக்குத்திட்டங்கள் தான் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றபடிதான் திருவியல் சுவாபத்திற்கு தங்களுடைய லாகம் பொருட்டு அவரை போன்ற சிந்தனைகள் அவரை போன்ற யோசனைகள் அவரை போன்ற செயல்பாடுகள் எல்லாம் நம்மிடத்தில் நடைபெறுவதற்கான வாக்குத்திட்டங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறபடிதான் தோழமை அருகின்ற அறிவிலே இன்னும் அதிகமாக வளர வேண்டும் என்று சொல்லுகிறார் தேவலோடு உறவாடுகின்ற அனுபவத்தை இன்னும் அதிகமாக நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும் அவர்கள் அன்பு உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது எப்போது ஜோ பண்ணினாலும் வெளிப்படுகின்றது தேர்தலுடைய அதிகமாக நிரம்ப ஆரம்பிக்கின்றோம் தேவக்கு வெளிப்படுகின்றது அது தேவன்பினால் நிரப்பப்பட்ட மக்களுக்கு மாத்திரமே அந்த அனுபவம் பரிசுத்தாய் பெற்ற எல்லாருக்கு அருகே இல்லை அந்த அன்பை நிறைவாக யார் பெற்றுக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அது வருகின்றபடிதான் எல்லாருக்கும் அந்த ஆசையில் இருக்கின்றது அதை பெற்றுக் கொள்வென்ற நேரத்தில் பெற்றுக் கொள்ளாமல் போகிற நாம் அடைய முடியாமல் போகிறோம் என்பதை சென்று கொள்ள வேண்டும் நாக்காலத்தில் நம்முடைய இருதே கதைகளை தொடர்ந்து என்னுடைய அன்புடைய அதிகமாக ஊற்றிப்பட வேண்டும் என்னுடைய ஆதி ஆத்மா சரிதை முற்றிலுமாக அந்த வேண்டும் என்று இருந்து இந்த நாற்காலத்தை அதற்காக பயன்படுத்திக் கொள்வோம் ஈடுபட ஊற்ற முடியாமல் இருப்பதற்கு ஆரம்பி என்று சொல்லி பரிசுத்தலை அடைந்து கொள்வார்கள் அபிஷேகத்தை பெற்று ாலும்ாரவிகளினாலும் பூச்சிகளினாலும் செய்துவிடுகின்றபடி நாள் அனுடைய முடியாமல் போய்விடுகின்றது அறிக்கை செய்துவிடும் உணர்வு உண்டாக ஆரம்பிக்கிறது மல்பின் பிரசலத்தை சாயனை காண்கின்றோம் அதனால எப்போதும் எப்படி பறந்து நிகழ்ந்ததை விட கண்ணாடிலே கட்டோடை வாழவே கண்ணாடிலே காணுவது போல கண்டு ஆமையா இருக்கிற கர்த்தரான் அந்த சாயலாக இருந்தாலே மகிமையிலேயே மகிழந்து மறைய படுகிறோம் என்று சொல்லி பயன்பொருந்து போல அதனால் உங்களை திறந்த முகமாக ஒரு ஆன்மீகத்தை சொல்லுகின்ற சொல்லுகிறது ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் திரு பிடிமா செய்கின்றோம் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவக்கரிடமாக பிரிவினை உண்டாகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செய்து நல்லபடிக்கு அந்த முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது சாய முடியாத சேர்ந்த தூக்கத்து விழாய் வலியுறுத்தப்பட்டிருப்பதற்கான கடுமையை நம்முடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு பாவம் அவருடைய முகத்தை பார்க்கும்படியானபடி மறைக்கப்பட்டிருக்கின்றபடியோ அந்த கடுமையில பெற்றுக்கொள்ள முடியவில்லையாம் அதனால நேரங்களிலே நம்மளை கடந்து போய் குறைகட்டங்களை அறியாலைகளை கீழ்ப்பிடி அவர்களை கண்டுபிடித்து அறிக்கை செலுத்துக் கொண்டு நமனமாக அமலேயும் ஒரு ஆன்மீகமானது கலையினராக திறக்கப்பட்டதாக கர்த்தி மகிழ்ச்சியை கண்ணாடியிலே காணுவண்டு ஆயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தாலே மகிழ்ச்சியே மகிமடைந்து மறுபடிப்படுகிறோம் என்ற உண்ணுடைய உள்ளவங்களே உண்டாக வேண்டும் என்று ஆணைய நபர் சொன்ன எண்ணங்களிலே பாடல்களிலே சிந்தனைகள் எல்லாம் ஒரு புகழ் ரூபத்தில் அடைந்து கொண்டு அந்த புதிய ரூபத்திலே தொடர்ந்து நாம் வாழ்ந்து கொண்டு ஒரு நாள் முற்றிலுமாக மரபுமடைந்ததாக செலப்போன்றோம் இரண்டாம் கருப்பனும் லட்சியருமாக அருக அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் அதை கரு நட்சகை அருகர் அறிவிலாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினர்கள் மறுபடியும் மோசமாக இருக்கும் என்று ஆண்டரை சொல்கிறார் ஆவிக்குறி வாழ்க்கையிலே தோல்வி அடைந்து போவதற்கு ஆவிக்குறின் நன்மைகளை குறைந்து குறைந்து உருளடைந்து உருளடைந்து போன்றதற்கு தெரியுமா அங்கே வேறு விதமான எண்ணெய்கள் உருவாக ஆரம்பிக்கின்றன ஏசன்சி அறிக்கிற அறிவினாக உலகத்தின் அசத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவர்களை செத்திக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் புன்னிலமை முன்னிலைமையிலும் கடுமையாக இருக்கும் ஆக நான் ஆகிக்குரிய நன்மைகளை இழந்து உலகத்தின் அசத்தங்கள் நம்முடைய உலகிலே பிரவேசித்து அதை நாம் ஜெயிக்கிறவனால் ஜெயம்பெற்றவனாக காணப்படாதபடி அது அவர் தோல்வி அடைந்திருந்த போல உலக சுத்தத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் போல அவைக்கு ஜெயம் பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று கண்டதெல்லாம் சிந்தித்து கண்டதெல்லாம் யோசித்து பிரகாசமாயிருந்த நாட்களில் மறந்து அதிவிசுவாசங்களுக்கு இடம் கொடுத்து அநேகர்கள் எரி அடைந்து போகின்ற காலமாக இருக்கின்றபடிதான் திருச்செயல் படுகியம் நம்முடைய பிரவோசித்திருக்குமானால் இவரை கண்டுபிடித்த அறிக்கை செய்துவிட்டுவிட்டு இச்சீனால் உண்டான கேட்டுக்கு தப்பி தங்கிய சாதித்துள்ளவர்களாக மகா மீண்டும் அருமையுமான வாக்குத்தான் இந்த வாக்காளத்தினுடைய நிறைவான நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு தேவனோடு உறவாடி உறவாடி தேவனோடு கலைகேறுகின்ற உயர்ந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்கு நிலை ஆர்த்தப்படுத்துகிறோம் இப்போது நம்பராக இருந்து குறைகளை தேவசை செய்யலாம் ஜெயித்து தேவகல் நம்பிகளை பெற்று வருவதற்கு விவர நேரங்களை பயன்படுத்திகோ எப்பொழுதும் பாவ அறிக்கை செய்யலாம்